ஸ்ரீ குருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரபுரும் பிரணமான்வகம் வேதம் நமக்கு காண்பிச்சிருக்கிறதான தர்மங்களையும் வேதம் நமக்கு காட்டக்கூடியதான பல விஷயங்களையும் ஸ்மிருதிகள் என்று சொல்லக்கூடியதான தர்மசாஸ்திரத்தையும் புராணங்களையும் துணை கொண்டு விரிவாக பார்த்துன்னு வரோம் அதிலே இதுவரை ஸ்காந்த புராணம் மூலமாக வியாசர் நமக்கு அனுகிரகம் செய்த வைசாக்க மகாத்மியம் என்ற பகுதியை விரிவாக தெரிஞ்சின்றோம் இந்த வைசாக மகாத்மியம் என்கிற பகுதியை வியாசர் எதற்காக இயற்றினார் அப்படிங்கிறதையும் விரிவாக தெரிஞ்சுட்டோம் அதாவது வேதம் நமக்கு தானங்களே நிறைய காண்பிக்கிறது தினமுமே தானம் பண்ணணும் இந்த தானங்கிறத எப்படி செய்யணும் இந்த தானம் எதற்காக செய்யணும் இந்த தானத்தை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத இந்த வைசாக மகாத்மியம் என்கிற பகுதியை ஆதாரமாக கொண்டு வியாசர் விரிவாக காண்பிச்சார் அதே போல விஷோத்சர்ஜனம் என்கிற ஒரு கர்மா இருக்குது இது அபர காரியங்களில் வரக்கூடியது அது இல்லாமல் சில காமனிகளுக்காக தனிப்பட்ட முறையிலையும் இந்த விஷோத்சர்ஜனத்தை செய்துக்கலாம் அப்படின்னு ஸ்மிருதிகளிலே மகரிஷிகள் காண்பிச்சுருக்க அதற்கான காரணத்தை வியாசர் இந்த வைசாக மகாத்மியத்தில் காண்பிச்சிருக்கார் இந்த காமிய விஷோதர்ஜனம் என்கிற இந்த அனுஷ்டானத்தை இன்னார்தான் செய்யணும் இன்னார் செய்யக்கூடாது அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் கட்டாயம் அனைவரும் செய்யணும் முக்கியமாக சந்ததிகள் இல்லாதவர்கள் கட்டாயம் செய்யணும் சந்ததிகள் உள்ளவர்களும் செய்யலாம் கட்டாயம் அனைவரும் செய்யணும் என்கிறத தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இதற்கான காரணத்தை தான் நமக்கு இந்த வைசாக மகாத்மியத்தில் வியாசாச்சாரியால் விரிவாக சொல்லியிருக்க அதை நாம் இதுவரை விரிவாக தெரிந்து கொண்டோம் இன்னும் மதில் பார்க்க வேண்டிய விஷயம்னு நிறையா இருக்குது அடுத்த அடுத்த சந்தர்ப்பங்களில் அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இப்போ இப்போது தர்மசாஸ்திரத்தில் யுகதர்மாகா அப்படின்னு ஒரு பாகம் இருக்குது அதை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த யுக தர்மாஹா என்கிற பகுதியில் முக்கியமான தர்மங்கள் நிறையா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது ஒன்றும் இந்த நாளில் நமக்கு வரக்கூடியதான சந்தேகங்களுக்கு நிறைய பதில்கள் அதிலே தான் இருக்குது நிறையா பேர் கேட்டிருக்கிற கேள்விக்கு பதில் அந்த யுக தர்மமாகங்கிற பகுதியில்தான் இருக்குது அதாவது யுகம் வாரியாக சில தர்மங்களை செய்யக்கூடாது அப்படின்னு மகரிஷிகள் பிரித்து காண்பிச்சிருக்கா அந்த விஷயங்கள்லே பல பேர்களுக்கு சந்தேகம் வருது இப்போ உதாரணத்திற்கு பெண்கள் வேதம் சொல்லக்கூடாது ஸ்திரீகள் பிரணவத்தை சொல்லக்கூடாது மாம்சத்தை எல்லோரும் சாப்பிடக்கூடாது சில பழங்களை நாம் சாப்பிடக்கூடாது சில காய்கறிகளை சாப்பிடக்கூடாது இப்படியெல்லாம் நாம் சொல்கிறத பார்க்குறோம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இதற்கு எல்லாம் பதில் யுக தர்மங்களிலே தான் மகரிஷிகள் காண்பிக்கிறான் சில யுகங்களில் சில காரியங்களை செய்ய செய்யக்கூடாது தவிர்க்கணும் அப்படின்னு காண்பிச்சிருக்கா அந்த யுக தர்மாங்கிற பகுதியை தான் ஒவ்வொரு பகுதியையும் விரிவாக அதற்கேன்னு உள்ள புராணங்களில் இருந்து கூட பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா ஏதோ யுகதோஷத்தினாலேயோ அல்லது நம்முடைய எண்ணத்தில் உள்ள குறைபாடுகளாலோ நாம் செய்யக்கூடியதான காரியத்தினுடைய பலன் முழுமையாக நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது முழுமையாக ஒரு காரியத்தினுடைய பலனை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இதற்கு வேதமே நமக்கு ஒரு உபாயத்தை காண்பிக்கிறது அந்த தர்மத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் அதை பார்த்த பிறகு யுக தர்மாகா அப்படிங்கிற பகுதியை விரிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் இது தைத்திரியசாஹா எஜுர்வேதத்திலேயே சொல்லப்படுறது சரித்திரத்தோடு கூட இந்த தர்மத்தை காண்பிக்கிறது வேதம் அதாவது நாம் ஒரு பெரிய லட்சத்தை நோக்கி போகிறோம் அந்த லட்சத்தை முழுமையாக நாம் அடைவதற்கு ஒரு உபாயத்தை சொல்கிறது வேதம் மேலும் தம்பதிகளுக்குள்ளே இந்த நாளில் ஒற்றுமை ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதுவும் இப்போ இந்த லாக்டவுன் ஆரம்பித்த பிறகு அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய நிலை வந்த பிறகு இன்னும் தம்பதிகளுக்குள்ள கலகம் அதிகமாக இருக்குன்னு பல பேர் தகவல் சொல்கிறார் இந்த உபாயம் தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடியதான உபாயமும் கூட மேலும் கல்யாணமாக வேண்டிய இந்த உபாயம் ரொம்ப பொருந்தும் இந்த நாளில் கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கோம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த உபாயம் ரொம்ப பலனை கொடுக்கறது உள்ள சரித்திரத்தை முதல்ல சொல்லி வேதம் அந்த உபாயத்தை நமக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்குறது இதை இது ரொம்ப சுலபமான ஒரு உபாயம் இதை செய்வதனால நாம் நினச்ச காரியத்தை அடைஞ்சுடலாம் அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி லௌக்கிகமான காரியத்தில் வெற்றி ஏற்படணும்னாலும் வைத்திகமான காரியங்களில் வெற்றி ஏற்படணும்னாலும் குடும்ப விஷயமான விஷயங்களில் ஒரு வெற்றி ஏற்படணும்னாலும் அல்லது குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னாலும் இந்த உபாயம் ரொம்ப நமக்கு கை கொடுக்கும் அந்த உபாயம் என்ன வேதம் நமக்கு என்ன சரித்திரத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிறத விஸ்தாரமாக அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்